வணக்கம் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டி கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரா என்பதன் விரிவாக்கம் R.A.W. Research and Analysis wing என்பதாகும் இரண்டு ஐரோப்பாவின் மிக உயரமான மலை சிகரம் ஹால்ஸ் மலை சிகரம் மூன்று இந்திய ஜனாதிபதியை சுப்ரீம் கோர்ட் என்று அழைக்கப்படும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்கிறார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமெரிக்காவின் முதல் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இரண்டு பார்சி மதத்தின் புனித நூலின் பெயர் என்ன 3. ஒவ்வொரு ஆண்டும் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்